வணக்கம் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகுட்டி கருப்பையா மார்ச் மூன்று அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புதையல் என்பது அரசு நிலங்கள் மற்றும் பொது இடங்கள் மற்றும் பட்டா நிலங்களில் கண்டெடுக்கப்படும் முக்கிய பொருட்களை குறிப்பதாகும் இரண்டு தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியம் திட்டத்தை செயல்படுத்துவதில் வருவாய் வருவாய்துறை மூன்று இந்து கிறிஸ்துவம் சீக்கியம் புத்த மதம் போன்ற அனைத்து மதங்களை சார்ந்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுகின்றன நான்கு கைவிடப்பட்ட கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான சான்றுகளை வழங்குவவர் வட்டாட்சியர் ஐந்து நாட்டின் சான்றிதழ் வட்டாட்சியரின் முழுமையான விசாரணைக்கு பிறகு வழங்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆதரவற்றோர் உதவிகளுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் பொருட்டு ஆதரவற்றோர் உதவிகளுக்கான சான்றிதழை வழங்குவவர் யார் இரண்டு பலர்குடியினருக்கான சான்றிதழை வழங்கும் அலுவலர் யார் மூன்று பெண்களின் கர்ப்பகாலம் எவ்வளவு நான்கு ஒரு கிரவுண்ட் என்பது எத்தனை சதுர எத்தனை சதுர அடி மீட்டர் ஐந்து ஒரு ஏட்ஸ் என்பது எத்தனை சதுர மீட்டர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி